தரோ வணக்கம் மெசேஜ் பார்த்தேன் அது என்ன ஒன்றுனா விதைகள் விதைக்கும் போது அந்த செடிகள்லேருந்து விதைகள் விழும்போது கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட அப்படி முளைக்கிறது மாதிரியான அந்த தட்பவெட்ப அந்த காய்ச்சல் வந்து மிக அதிகமான காய்ச்சல் நீர்வேட்கை அதிகமாகவும் இருக்கும் நம்ம உழுதுட்டு விதைக்கும் போது என்னாகும் அதனுடைய அட்மாஸ்ஃபியரே மாறிவிடும் அதனுடைய சூழ்நிலையே மாறிடும் மிக ஆழமான உறக்கத்துக்கு போயிடும் அந்த விதைகள் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தூங்கிட்டு இருக்கிற குழந்தை சரியான தூக்கம் புரண்டுக்கிட்டு அரை தூக்கத்தோடு இருக்கிற குழந்தைக்கு வந்து நல்லா தலையை கோதி விட்டு நல்லா விசிறி போட்டு விசிறிங்கன்னா மிக ஆழ்நிலை தூக்கத்துக்கு விடும்பாருங்க அந்த மாதிரி இந்த உழவு சாலை என்ன செய்யும் மிக ஆழ்நிலை உத உறக்கத்துக்கு விதைகள் போயிடும் ஆனால் இயற்கையாக செடிகள் விதை செடிகள்லேருந்து விதைகள் தன்னிச்சையாக விழும்போது மண்ணினோட மேற்பரப்பில் இருக்கும் ரெண்டாவது அது வந்து ஆழ்நிலை உறக்கத்துக்கு போவாது விதை உறக்கங்கிற ஒன்றுல இருக்குமே தவிர மு முளைக்கிற அந்த எப்போ தண்ணி கிடைக்குங்கிற மாதிரி அந்த தாகத்தோடய இருந்துகிட்ருக்கோம் ஆழ்நிலை உறக்கத்தில் தாகத்தெல்லாம் கடந்து போயிடும் இல்லையா இந்த நம்ம மண்ணில் உழவு ஓட்டும் போது என்ன ஆகுன்னா விதைகள்லாம் மிக ஆழ்நிலை உறக்கத்துக்கு போயிடும் ரொம்ப குளிர்ச்சி ஏறிறி தண்ணிலை மறந்த இது வரும்போது தன்னுணர்வு மிகுந்தியாக வரும்போது தான் அந்த மழை பேஞ்சி தான் சில குழந்தைங்க தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ரொம்ப ஆழநிலை உறக்கத்துக்கு போய் தண்ணியெலாம் வந்து அந்த களை பருவம் வரைக்கும் அது வந்து காத்திருந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அதுக்கு சொரணை வந்து அப்புறம் தான் முளைக்காது அது வரைக்கும் முளைக்காது ஆனால் இயற்கையான தரையில் மண்ணில் பூமி எங்கும் இயற்கையாக கிடைக்கிற விதைகள் என்னானிங்கன்னா இப்போ தண்ணீரை கண்ட உடனே முளைச்சிக்கும் அதனுடைய தாக்குப்பிடிக்கும் திறன் அதிகமாக இருக்கும் அங்கே அதனால் கா காய்ச்சல் பேச்சலெல்லாம் கூட தாங்குகிற அளவுக்கான சூழ்நிலையோடு தான் இருக்கும் ஒவ்வொரு விதையுமே முளைக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் செடிகள் வந்து உற்பத்தி பண்ணுது நம்ம விதைப்பு சால் வந்து உழவுக்கு பிறகு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா விதைகள் எல்லாம் ஆழ்நிலை உறக்கத்துக்கு போகும் ரெண்டாவது அதனுடைய இயல்பாக முளைக்கிற தட்பவெப்ப வந்து நம்ம மாற்றிடறோம் தட்பவெப்ப சூழ்நிலையை மண்ணில் மாற்றிடும் அதனால் அந்த விதைகள் முளைக்கிறதில்ல தங்கம் நன்றி